ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கள் சித்ரமாசத்திலிருந்து ஆரம்பிச்சு பங்குனி மாதம் வரையிலும் செய்யக்கூடியதான விரதங்கள் என்னென்ன அதனுடைய சரித்திரங்களை நமக்கு புராணங்கள் எவ்வாறு காண்பிக்கிறது அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறோம் இந்த விரதங்களுடைய முக்கியத்துவத்தை புராணம் நமக்கு நிறைய காண்பிக்கிறது விரதங்கள் பண்டிகைகள் அனைத்துமே தான் நமக்கு சொல்கிறது அப்படி புராணத்தில் சௌனகருங்கர் மகர்ஷி சூத பௌராணிக்கரை பார்த்து கேட்கிறார் சூதகேன பிரகாரேண காலக்ஷேபோ பவேந்திராம் பிராரத்தே சதி பூர்வோகே வசேயு கத மாஸ்திகா கதம் காலக்கலோனேயா மனுஷியாணம் சுதுர்லபா கதஞ்சித் வேத தாத்பரியம் வியாசியாப்பி நிரூபயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் மனுஷனாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம் மனிதப்பிறவி அப்படி மிக மிக அரிதான இந்த மனிதப்பிறவியை நாம் எடுத்தது மிக உயர்ந்த விஷயம் என்று சொன்னாலும் கூட வியாதினாலையோ ஒரு மன சஞ்சலங்களினாலேயோ மனுஷர்கள் ரொம்ப கஷ்டப்படுறார் வியாதிகள் வந்துடுறது அல்லது அங்கஹீனமாக பிறக்க நேடுறது குருடனாகவோ கை கால்கள் அங்கமாக இல்லாமலோ ஒரு ஹீனனாகவோ பிறக்க நேடுறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கலியில் காலக்ஷேபம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா இந்த அங்கஹீனங்கள் வியாதிகள் இதெல்லாம் எதனால் நமக்கு ஏற்படுறது அப்படின்னா பிராரப்தத்தினாலே ஏற்படுறது அப்படிங்கிறது உபனிஷத்து நமக்கு காண்பிக்கிறது அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் புண்ணியமோ பாபமோ அனைத்தும் அனுபவிச்சுதான் தீர்த்தாகனம் அப்படின்னு நமக்கு சித்தாந்தமாக காண்பிக்கிறது அப்படி நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாப்பத்தினாலே ஒரு பிரார்த்தத்தினாலே நாம் ஒரு அங்கஹீனாகவோ ஒரு நீண்ட வியாதியோடனோ நாம் பிறக்க நேர்றது பிறந்துட்டோம் இந்த வியாதியையும் இந்த அங்கஹீனம் இதெல்லாம் நமக்கு ஆயுஷ்காலம் முடிய பாதிக்கிறது மனசை ரொம்ப பாதிக்கிறது இதற்கு இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்கிறார் இது விஷயமாக சூத்த பௌராணிகர் நிறையா உபாயங்களை சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது என்ன சொல்கிறார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப வாஸ்தவமான விஷயம் பிராரத்தத்தினாலே நாம் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னாலும் கூட இந்த பிராரத்தம் அப்படிங்கிறது இந்த ஜென்மாவோடு முடிஞ்சு போயிடுமா அப்படின்னா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தீர்மானமாக சொல்ல முடியாது அடுத்த அடுத்த ஜென்மாவுக்கு தொடர்ந்து வரும் இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னா அதற்குத்தான் இந்த விரதங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறார் இரண்டு விதமாக நாம் ஈஸ்வரனை ஆராதிக்கணும் சகுணரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் ஆராதிக்கிறது சகுன ரூபம் அப்படின்னா விக்கிரகமோ ஒரு கலசமோ வச்சு அதில் தேவதைகளை அவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது சகுனோபாசனம்னு பேர் நிர்குணோபாசனம்னா மந்திர ரூபமாகவே தேவதைகளை மந்திரங்கள் சொல்கிறதே மந்திரங்கள் தான் தேவதைகளுடைய ஸ்வரூபம் அப்படி ஆராதிக்கிறதுன்னு ரெண்டு விதமாக உபாசனத்தை நமக்கு காண்பிச்சுருக்கா சதீர்த்தம் சர்வஜீவானாம் தாரகா பரமேஸ்வரா சகுணம் ரூபமாஸ்தாயா மாயையா சர்வசக்திமான் அப்படின்னு சூத்தபோராணிகர் சொல்கிறார் சகுனமாக ஒரு ரூபம் எடுத்துட்டு பகவான் நமக்கு பிரத்யக்ஷமாக வந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படி சகுனமூர்த்தியான பகவானை ஈஸ்வரனை ஆராதிக்கிறது தான் இந்த விரதங்கள்லாம் இந்த விரதங்கள்லாம் செய்யறதுனால நமக்கு அடுத்த ஜென்மாவுக்கு இந்த பிரார்த்தமானது தொடர்ந்து வராது இந்த ஜென்மாவோடு முடிஞ்சுடும் அப்படிங்கிறது ஒரு பலன் ரெண்டாவது பலன் மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த விரதங்கள்லாம் மனோதைரியம் இருந்ததானால் இந்த அங்கஹீனங்கிறது நம்ம பாதிக்கவே பாதிக்காது எந்த விதமான அங்கஹீனமாக இருந்தாலும் நம்மளாலும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மன நமக்கு இந்த விரதங்கள் எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரெண்டாவது பலன் மூன்றாவது பலன் வாக் சித்தியை கொடுக்கறது அப்படின்னு மூன்று விதமான பலன்களை விரதங்களுக்கு சொல்கிற ஏமேவ் காலம் யஜை ஷாஸ்திரோமா காலக்ஷேபி யைரேவியா தசவிதா பிரோத்தியர் நிவர்த்தனைத்துமே யஜங்கள்னு தான் பேரு யஜ்ங்கள்னு பத்து விதமாக இருக்கு அதில் இந்த விரதங்கள் எல்லாமும் ஒரு யஜமாக தான் இருக்கு அப்படின்னு சுதபோரானிகர் பௌராணிகர் ஒரு யாகமாகவே சொல்றார் விரதங்களை அப்படி செய்யறதுனால இந்த மூன்று விதமான பலனும் நமக்கு கிடைக்கிறது முதல்ல பிராரப்தம் தீர்றது இந்த ஜென்மாவோடு ரெண்டாவது மனோதைரியம் கிடைக்கிறது மன உறுதி கிடைக்கிறது மூன்றாவது வாக்சித்தி கிடைக்கிறது இந்த மூன்று பலன்களாலும் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகம் என்ன அப்படின்னா பிராரப்தம் தீர்றதுங்கிறது பெரிய சுகம் பிராரப்த கர்மா தீர்ந்து போய்டுறது ரெண்டாவது மனோதைரியம் கிடைக்கிறது மனோதைரியம் இருந்தால் எந்த விதமான வியாதி வந்தாலும் சரி எந்த விதமான அங்கஹீனம் வந்தாலும் மனதை அது சஞ்சலப்படுத்தாது வேதனைப்படுத்தாது குடும்பத்தை அது பாதிக்காது மூன்றாவது வாக் வாக் சித்தி இல்லாமல் நாம் சொன்னால் யாருமே கேட்க மாட்டா வாக் சித்தி வேணும் நமக்கு நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னதை நாம் கடைபிடிக்கிறோம் அதே போல் நாம் சொல்கிறதை நம் குழந்தைகள் கேட்டு செய்யணும் நாம் சொல்கிறத குழந்தைகள் கேட்கறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும் அந்த புண்ணியம் இல்லாட்டால் நாம் சொன்னதை நம் குழந்தைகள் கேட்கவே மாட்டாள் இதெல்லாம் தான் நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் விரதங்கள் எல்லாம் நடக்கிற பொழுது குழந்தைகளையும் வச்சுண்டு செய்து இந்த முறையில் செய்யணும் அப்படின்னு நம் குழந்தைகளுக்கு நாம் செய்து காண்பிக்கணும் அப்படின்னு புராணம் நமக்கு சொல்கிறது இதுதான் வேதமே நமக்கு சொல்லி கொடுக்கறது அனைத்தும் சொல்லி கொடுக்கறதுனால தான் வேதத்தை வேதமாத்தான்னு சொல்கிறோம் வேதத்தை வேதம் நமக்கு என்ன சொல்கிறது ஒவ்வொரு குழந்தைகளும் படித்து முடிக்கிற பொழுது அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இப்படி நீ உன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு வேதம் ஒரு அணுவாகத்தினாலே நமக்கு சொல்லி கொடுக்கறது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்